செய்ய நாட்டினை நேயர்களுக்குவேப்பிலை சிறிதளவு தக்காளி ரெண்டு மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் தோரும் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு புளி எலுமிச்சமழம் சைஸ் உப்பு ருசிக்கு ஏற்ப தோரம்பருப்பு வேக வைத்தது கால் கப் 1 தண்ணி மூணு டம்ளர் நெய் ஒரு 1 spoon ஒரு ஸ்பூன் வெந்தயம் spoon ஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை கொத்தமல்லி தழை சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம மஷ்ரூமை நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடியை கட் பண்ணி வச்சிருவோம் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிக்கலாம் பூண்டை தட்டி வச்சிடலாம் தட்டி வச்சுப்போம் ஒரு பாத்திரத்துல புளி நல்லா கரைச்சி வச்சிருவோம் தக்காளியும் பொடியை கட் பண்ணி வச்சிடலாம் முதல்ல அரைக்க வேண்டியது ஒரு பவுடர் ரெடி பண்ணிப்போம் ஸ்டவ் பாத்தி வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சிருவோம் பேன் காய்ச்சதும் ட்ரை பேன்ல தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா அதை வதக்கி நல்லா வருத்திருவோம் நல்லா வருத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆரினதும் மிக்சில போட்டு ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சு வச்சிருவோம் கொஞ்சம் குறை குறை அரைச்சி வச்சிடலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம் பூண்டு வதங்கினதும் கருவேப்பில கிள்ளி போட்டுடுவோம் கருவேப்பில கிள்ளி போட்டுட்டு அதை வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சப்பொடி போட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மஞ்சப்பொடி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கலையே அதை போட்டு நல்லா வதக்கிப்போம் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா தோரம்பருப்பு மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் போட்டு அந்த பவுடர் இதுல கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு புளி கரைச்சல ஊத்திடலாம் புளிக்கரைச்சல் ஊத்திட்டு உப்பு ருசிக்கே தான் போட்டு நல்லா கலந்து விட்டு ராஸ் போக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா புளிவாசம் நல்லா போக நல்ல ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் வேக வச்சு தோரம்பருப்பு இருக்குல்ல அதை கலந்துருவோம் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தோடய மிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊத்திடலாம் ஊத்தி நல்லா கலந்து விட்டுருவோம் பருத்தண்ணா நம்ம தண்ணி பருத்தண்ணி கொஞ்சமா இருந்தா கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஊத்திடுவோம் நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் பக்கத்துல வானல் வச்சிருவோம் காய்ச்சதும் நெய் ஒரு ஸ்பூன் ஊத்திடுவோம் நெய் உருங்கினதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போட்டுருவோம் வெந்தயம் பொருங்கினச்சதும் இந்த பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பில மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சதும் நம்ம அந்த அந்த கொதிக்கிற மஷ்ரூம் ரசத்துல இந்த தாளிச்சதை எடுத்து கொட்டிட்டு கொத்தமல்லி தழிய ஃபைனா சாப் பண்ணி பச்சாவே இதுல கலந்துட்டு கொஞ்சம் நொறைச்சு வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மஷ்ரூம் ரசம் தயார் நமக்கு பிடிக்கும்னா இப்படியே எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இது கொஞ்சம் திக்காதான் இருக்கும் நம்ம மிக்சியில அரைச்சிட்டு கூட தெளிவா வேணும் அப்படின்னா தெளிவா எடுத்து குடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மஷ்ரூம் பிடிக்கும் அப்படின்றவங்க நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சூப்பர்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்